صدق الله الله الله الله الله صلى صلى عليه عليه وسلم وسلم عليك بتقوى كل خير رسول جل سبحانه وتعالى எங்கள் الرسول الله அவர்கள் வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை ஆகத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசி பணங்கள் பட்டம் பதவிகள் சொத்துவங்கள் அனைத்தும் ஒரு நாள் எம்மை விட்டு போய்விடும் அல்லது அவைகளை வைத்துவிட்டு திடீரென்று போக வேண்டிய நிலைமை ஏற்படும் ஒரு நேரம் வரும் நேரத்திலே டாக்டரும் கைவிட்டு விடுவார்கள் குடும்பத்தார்கள் அல்லது கொஞ்ச நேரத்திலே ரோஹ பிரிக்கப்படும் குடுப்பாற்றுவார்கள் கவன் செய்வார்கள் கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள் புதைகுடியோடு தனிமையான இருள் நிறைந்த குடுபூச்சிகள் நிறைந்த அங்கேயும் காசு பணத்தாலோ பட்டம் பதவியாலோ சொத்து சுகத்தாலோ குடும்பத்தார்களால வெளிச்சத்தை ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக நின்று உணவு செய்யக்கூடிய ஒன்றிருக்கும் என்றால் அதுதான் தப்புவா என்று சொல்லக்கூடிய அல்ல பயம் நாம் செய்யக்கூடிய நல்லவர்கள் தொழுகைகள் தான தர்மங்கள். செய்யக்கூடிய குடும்பத்தார்களை இனபந்து அவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய நல்ல தன்மைகள் இவைதான் கால் மாட்டிலும் தளமாட்டிலும் மனதிலும் வலதிலும் இருந்து எமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருப்பது மட்டுமல்ல நாளைய கிராமத்தில் மீதான் தராசை கடமாக்கி நாம் செய்யக்கூடிய சாலிகான நல்ல மன்களும் எனவே உலகத்து மாய வலைகளுக்கு ஏமாந்து விடாமல் அற்ப சொற்படாமல் தகுவா உள்ளவர்களாக இறையற்றம் உள்ளவர்களாக நல்லமல்களில் அதிகம் ஈடுபடக்கூடியவர்களாக ஆகிக்கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்பமாக தகுவாவை கொண்டு வசியத்தும் செய்து கொள்கிறேன் தண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய எல்லாவின் நல்லே அன்பு சகோதரர்களே உலகத்திலே உலகத்து வாழ்க்கையிலே மனிதர்கள் யாரை எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு பிரச்சினைக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு கூடிய எல்லாவின் நல்ல கூட்டு வாழ்க்கையாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் ஒரு ஊராக இருந்தாலும் எங்கு பார்த்தாலும் யாரை எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு பிரச்சினைக்கு அந்த இடம் முகம் கொண்டிருக்கின்றார்கள் கொண்டோ குடும்ப பிரச்சினையாக இருக்கும் அல்லது கணவனுக்கு மனைவிக்கும் இடையிலே பிரச்சினையாக இருக்கும் அல்லது பக்கத்து நூற்றால் அவருக்கு பிரச்சனையாக இருக்கும் அல்லது அவர்களுடைய வழி நடத்தி கொள்ள முடியாமல் அல்லது அவருக்கு நோய் பிரச்சனையாக இருக்கும் கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டு அவரோ அவருடைய குடும்பங்களோ அல்லது மனை மக்களோ பிள்ளைகளோ ஏதோ ஒரு வகையில் நோய் பிரச்சினைக்கு உள்ளாடி மிக கஷ்டத்துக்கு சிரமத்துக்குள்ளாகி நாளை கழிக்கக்கூடியவராக இருப்பார் என்றால் அவருக்கு நினைத்த ஆத்திரத்தில் அவருடைய வியாபாரங்கள் அமையவில்லை அல்லது பிள்ளைகளுக்கு தொழில் பிரச்சினை இப்படியாக எண்ணிக்கொண்டே போக முடியும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவரும் அன்றான ஒரு பிரச்சினைக்கு அல்லது பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துக்கொண்டே இருக்கின்றார்கள் வாழ்க்கையே சிலர்களுக்கு விற்கும் அளவுக்கு உயிரை கூட அவர்கள் பழி கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் வாழ்க்கையிலே அன்பு கூறி அல்லாவின் நல்லது யார்களே பற்றி ஏன் இந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்ன காரணத்தினால் இந்த பிரச்சனை தீர்த்துக் கொள்ளக்கூடிய வழிவகைகளையும் அல்லாஹூ சுமகானு தெளிவாக நாம் ஒவ்வொருவரும் வழங்க வேண்டும் நன்குரிய மேலான சகோதரிகளே கரங்கள் கடலிலும்ரையிலும்ரங்கள் தேடிக்கொண்டை அல்லாஹுடையது எனவே யாரையும் குறை சொல்லி வேலை இல்லை ஆட்சியாளர்களோ நாட்டையோ குடும்பத்தார்களையோ யாரையும் குறை சொல்லி எந்த பிரயோசனமும் இருக்க மாட்டாது எனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எம்முடைய கருத்தினால் எம்முடைய செயல்பாடுகளினால் ஏற்பட்டவைதான் எனவே அவைகளை நாம் எப்படி தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் அல்லாவின் நல்லதுகோதரே நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் இந்த நிலைப்பாடை கவனத்திலே எடுக்க வேண்டும் யாரு அல்லாஹுடைய பயத்தோடு அச்சத்தோடு தப்பாவோடு உலகத்திலே வாழ்கிறார்களோ எஜ் அல்லகோ மஹராஜா அவர்களுக்கு வரக்கூடிய நாம் தேசிப்படுத்தி வைப்போம் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் நோய்கள் வரத்தான் செய்யும் சந்தோஷப்படுத்துவோமோ அல்லாஹூஸ் மகானுக்கான உலகத்தில் படைத்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுவோமோ எல்லோ மகராஜா அல்லா அந்த பிரச்சனைகளை அல்லா தேசிப்படுத்தி வைப்பான் சுலபமாக்கி வைப்பான் ஆழமாக சொல்லிகாட்டுகின்றது எனவே அன்பு கூறிய அல்லாவின் நல்லதியார்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தற்போ என்று சொல்லக்கூடிய இரையற்றம் அல்லாஹுடைய பயம் இருக்கும் என்றால் நிச்சயமாக நல்லும் ஆதிக்கு ரெலி அல்லா அண்ணா அவர்களுடைய மகன் என்று சொல்லக்கூடிய சகோதரன் மகன் சுவை ஏதோ ஒரு காரணத்தினாலே சுவை பொழுது சொல்லாகூ அலைவ சொல்ல மாவட்டத்திலே வந்து சிறையில் இருந்து அந்த கலிமாக்களை ஓத ஆரம்பிக்கிறார் லா கூட இல்லா வில்லாக எமது ஏதாவது சேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்றார் அந்த தேவைகள் இந்த அல்லாத்தால் அந்த அதிகாரி உள்ளங்களிலே இறக்கத்தை போட்டுவிடுகிறார் என்பதாக குரந்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அந்த கூறி அல்லாவின் நகரே சொர்க்கத்துடைய பொக்கசங்களில் ஒரு பொக்கசமான கடிமா வெளிவருகிறார் அவர் பெரிய ஒரு ஆடு அல்லது ஒட்டக கூட்டத்தோடு வெளியே வருகிறார் ஓடோடி போய் தகப்பனார் மாணிக் சந்தோஷத்திலே நவீனத்திலே முறையிட்ட பொழுது செல்லல்லாக அழைவு செல்லம் சொன்னார்கள் உங்களுக்கு படைத்த நோக்கத்தை விளங்கி அல்லாஹுடைய கட்டளைகளை யார் நிறைவேற்றிக்கொண்டு உலகத்திலே வாழ்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு வரக்கூடிய கட்டங்களை எல்லாம் நேசி வெளியிடுகிறார் விமானில் இருந்த துவைச்சாலையில் இருந்து விடுபடுகிறார் எனவே இது போன்று பல சம்பவங்களை நாங்கள் படிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் என்னிடத்திலே அல்லாஹூடைய அச்சம் தப்புவா அல்லாஹூடைய கட்டளைகளை மதித்து நடக்கக்கூடிய தன்மைகள் வரவேற்று வழிபாகுனா தப்புவா என்று சொல்லக்கூடியது உள்ளத்திலே என்பதை தான் சொல்லு அறிவு தலைமார்கள் சொல்லி காட்டினார்கள் அல்லாஹூ சுகானு தாரா யாருடைய உருவத்தையோ அல்லது அவருடைய பணத்தையோ பார்க்க மாட்டான் இன்னாகிக்கும் அவமானிக்கும் அமல்களை பார்க்கிறான் இவைகளை தான் பார்க்கிறானே தவிர பணத்தைய உருவத்தை பார்க்கிறான் இல்லை என்பதை ரவி அவர்கள் அழகாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் எனவே அன்புக்குடி அல்லாவின் நிலதியார்களே அல்லாஹுடைய அச்சம் வர வேண்டும் தொழுகையிலே போடுதல் இருக்க வேண்டும் அதான் சொல்லப்படுகிறது மறுபக்கமாக தூங்குவதல்ல இந்த நேரத்திலே நான் எழும்ப வேண்டும் நேர காலத்தோடு எலும்பி சக்சத்தில் ஈடுபட்டு அல்லாஹில என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் சிந்தனைகள் பிறக்க வேண்டும் ஒரு நேர தொழுகையை கலாவிடுவது பெரும் பாவங்களுடைய தலைவாயிலுக்கு வந்துவிடுகிறான் எத்தனையோ பேர்கள் தொழுகையிலே அசத்தியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் உலமாக்கள் கர்த்துகள் எழுதுகின்றே தொழுகை விடக்கூடியவன் அவன் இஸ்லாத்தை விட்டு நீங்கிவிட்டான் இஸ்லாத்தை விட்டு போய்விட்டான் சுபஹான் அல்லாஹ் அன்பு கூறியவர்களே இப்படி எல்லாம் வருகின்ற பொழுது எந்த அளவுக்கு நாயை நாங்கள் அந்த நாய் பற்றால் இதுதான் மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாயை விட ஒருவன் என்றால் வாழ்க்கையிலே தொழுகை இல்லை என்றால் அவனை நாயை விட கேவலமானவன் என்றே உணமாக்கல் வர்ணைக்கும் அளவுக்கும் தொழுகை மார்க்கத்திலே மிக முக்கியமான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பு கூறி அல்லாவின் ஒருவன் தொழுகையை நிராகரித்தவனாக விடுகின்ற பொழுது அவனை கருத்தை வெட்டிவிடுங்கள் மட்டுமில்லை அவனை கவல் செய்யும் அவனை உங்களுடன் கூடாது என்று சொல்லும் அளவுக்கும் தொழுகை எந்தளவு முக்கியம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஆண்களும் தான் பெண்களும் தான் வயது வந்தவர்களும் தான் கண்ணிகளும் தான் வீடுகளிலேயும் சுபானந்த அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு தொழுகை இல்லாத நிலைப்பாடு எவ்வளவாக இருக்கும் முதலாவது தொழுகையை பற்றி தான் விசாரிக்கப்படும் நீ பள்ளி கட்டினிய தெரிந்து நாம் படித்தும் தெரிந்தும் இத்தடியான கட்டங்களிலே இந்த ஹதீஷ்களை படிக்கும் பொழுது உள்ளே அம்மாவுடைய பயம் அச்சம் பக்குவா வரவில்லை என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே இதைத்தான் நாம் சிந்திக்கிறோம் இதே போன்ற தொழுகை மட்டுமல்ல இதேபோன்று கொடுக்கல் வாங்கலிலே வியாபாரம் தொழில்களிலே நாம் ஒவ்வொருவரும் ஐசருடைய குறைஞ்ச பாவத்துடைய விளைவு ஐயர்கிய உம்மகூ தன்னை பெற்று வளர்த்தி வெத்தத்தை பாடாக தந்த அந்த தாயோடு விபச்சாரம் செய்வதற்கு சமணந்து சொல்லல்லாக அழைவ செல்லும் என்றால் ஒரு நாங்கள் கை வைப்போம் அல்லாஹுடைய அச்சம் பயம் இல்லாமல் கை வைப்போம் என்றால் எவ்வளவு மூர்க்கத்தனமாக செயல்படுகின்றோம் என்பதை தான் நாங்கள் விட வேண்டியிருக்கிறது அன்புக்குரியவர்களே வட்டியை விடுந்தோம் விடவில்லையா அருமை வர சூழகி அல்லாஹ் ரசூலுடன் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய கயிறுகளை எல்லாம் இல்லமாக்கி விடுவான் நல்ல ஒரு குடும்பத்துக்கு மனைவி கிடைக்க இருக்கிறான் மருமகள் கிடைக்க வர இருக்கிறார் நல்ல ஒரு தொழில் கிடைக்க மகனுக்கு ஒரு தொழில் கிடைக்க இருக்கிறது அல்லா அனைத்தையும் இல்லாமக்கி விடுவாங்க நாளுக்கு நாள் நெருக்கடியும் நோயும் பலாயும் முசிபத்தும் குடும்பத்திலே வந்து அந்த வட்டியிலே கைவெற்ற காரணத்தினாலே கடைசியிலே வட்டியை கட்டி கொள்ள சந்தோஷமாக வாழ்ந்த விருத்தை அழகாக தொழில் செய்த கடையை மடர்ந்து அனுபவிக்கிறார் பாவம் அந்த அப்பாவை பிள்ளைகள் எல்லாம் நிக்கக்கூடியதாக நாம் எத்தனையோ காட்சிகளை பார்க்கிறோம் எனவே அன்பு கூறி அல்லாவின் நிலவியார்களே இந்த நிலைமைகள் எதனால் அல்லாவுடைய பயம் அச்சம் இவ்வளவு வட்டியை பற்றி பயங்கரமான அஜித்தல் சொல்லப்பட்டும் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படுகின்றது எனவே இது போன்ற பல விடயங்களை பார்க்கிறோம் ஏன் காரணம் அல்லாஹுடைய பயம் இல்ல அல்லாஹுடைய குரான் தெளிவாக சொல்லுகின்றது குரானை ஓடுகிறோம் பயான்களை கேட்கிறோம் ஆனால் அதனுடைய அச்சம் பயம் வருகிறதில்லை முடிவு செய்து சுண்டுகிறது கல்யாணம் முடித்து ஏதோ மனவர வாழ்க்கையில் இருக்கிறார் திடீரென்று மாப்பிள்ளை பெண்ணை சந்திப்பதற்காக போகிறார் இத்தாது பொன் வைக்கப்பட்டிருக்கிறார் அந்த பொண்ணு மாப்பிள்ளை அணுகுவதற்கு இன்னொரு அஞ்சு பத்து நிமிஷம் மாப்பிள்ள வந்து கொண்டிருக்கிறார் திடீரென்று அந்த பெண்ணுடைய ரோகு போகிறது இத்தாது வைத்து அன்புக்குரியவர்களே ஆச்சரியமான ஊக்குகளை நாம் ஒவ்வொருவரும் அந்த கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் கண்டு கொண்டிருக்கிறோம் அப்படி கண்டும் கூட எமக்கு உள்ளத்திலே அல்லா கூடிய பயம் வருகிறதில்லை கொள்கைகளை கலாக்குறோம் பொதுபோக்கு செய்கிறோம் வியாபாரத்திலே பொருட்கள் வாங்கலே ஏமாற்றங்கள் துரோகங்கள் அநியாயங்கள் செய்கிறோம் கலப்படங்கள் செய்கிறோம் ஏமாற்றம் எடுத்த கடல்களை சரியாக நிறைவேற்றாமல் இருக்கிறோம் இப்படியில் எத்தனை அநியாயங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஏன் காரணம் அல்லாஹுடைய பயம் வரவில்லை நான் ஆயிரம் வருஷம் வாழப்போகிறேன் என்ற நினைவிலே சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சொத்துகள் அனைத்துக்கும் நேரம் இல்ல ஜும்மாவுக்கு போறதுக்கு நேரம் இல்லை அவருக்கு பள்ளிக்கு போவதற்கு நேரம் இல்லை கொஞ்ச ஓதுவதற்கு நேரம் இல்லை உட்கார்ந்து திக்கில் ஈடுபடுவதற்கு நேரம் இல்ல கிருஷ்ணகுமார் சௌபாக்களில் ஈடுபடுவதற்கு நேரம் இல்ல அவருடைய கண்ணும் கருத்துமாக இருந்து என்னென்ன உலகத்திலே அல்லாஹுடைய அச்சத்தோடு தப்புடைய வாழ்க்கையிலே தக்குவாச்சம் அல்லாஹுடைய பயம் என்பங்களை சேர்ந்து நடக்க வேண்டும் குடும்ப உறவுகளை பேணி நடக்க வேண்டும் எம்முடைய சாயப்பவர்களை சரியான முறையில் கவனிக்க வேண்டும் அவர்களுக்கு ஹெதுமத்து செய்ய வேண்டும் தாயை தகப்பனை சந்தோஷமாக திருப்புடைய பார்வையில் பார்த்தால் ஒரு ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும் நூறுபிடித்த ஒரு நாளைக்கு பார்த்தால் நூறுபிடித்தோம் ஆமென்று அவர்களுக்கு சொல்லுகிறார்கள் என்றால் சுபகானல்லா அன்புக்குரியவர்களே இந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் பணிவிட ஹெதுமத்துகள் தெரிய முடியாமல் எத்தனையோ பேர்கள் தாயை தகப்பனையும் அர்த்தமான அழிஞ்சி போற அவர்கள் அந்த சொத்துகளுக்காக அடிமைப்பட்டு சொத்து கிடைக்கவில்லை எனக்கு சரியாக இருக்க தரையில் அந்த தாயின் தகப்பனையும் வெறுத்து குடும்பத்திலே கோபித்துக் கொண்டு எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் பாவம் அவர்களுடைய ஆகரத்தை நஷ்டப்படுத்திக் கொள்கிறார்கள் வர்க்கமான சொத்துக்காக வேண்டிய ஆகரத்துடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்திக் கொண்டுகின்றார்கள் பிறர் உடம்பிக்கு விழல் வாழை பாப்பா உமாவும் தாயின் தகப்பனும் அவர்கள் குறைந்திக் கொண்டால் அல்லாவும் குறைந்து கொள்வான் சொத்து உடம்புக்கு சொத்தில் வாழி பெரிய அமல் தாரி போல இருக்கிறார்கள் அவர்களுடைய எந்த ஒரு அமலும் அல்லா இடத்திலே கபூர் செய்யப்பட மாட்டாது அவருடைய கவுரம் தியாமத்து விமோசனம் இருக்க மாட்டாது எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லே நான் என்னுடைய தாயை தகப்பனை என்னுடைய உறவுகளை துண்டித்துக் கொண்டு இனவன்றுகளை துண்டிக் கொண்டு துண்டித்துக் கொண்டு அற்பமான ஒரு கல்யாணத்துக்காக திருமணத்துக்காக அற்பமான சொல்லு ஆகரத்தை நஷ்டப்படுத்திக் கொள்கிறேன் நிலைப்பாட்டுடைய எண்ணம் வரவில்லை அன்புக்குரியவர்களே ஆகலத்திலே முடிவில்லாத வாழ்க்கையோடு இருக்கின்றது என்ற எண்ணம் சிந்தனை வரவில்லை அற்பமான துனியாவுடைய இன்பத்தையும் துனியாவுடைய பிரஸ்டீஜையும் துனியாவுடைய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் தான் மக்கள் பார்த்து உலகத்து மாத்திரம் வீட்டல்களை பகைத்துக்கொண்டு பக்கத்து வீட்டலர்கள் கன்னியாயம் செய்து கொண்டு குடும்பத்தினர்கள் கன்னியாயம் செய்து கொண்டு பெரிய அமல் தாடி போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்படியானவர்கள் சிந்தனை கெடுக்க வேண்டும் எனக்கு ஆகம் எனக்கு வெற்றி கிடைக்குவா என்று சிந்திக்க வேண்டும் எனவே இப்படியாக எம்முடைய பண்பாடுகள் எம்முடைய அகலாற்றுகள் குணாதிசயங்கள் இவைகளை சீராக்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்கள் எம்முடைய பக்கத்து வீட்டிலே இருப்பார்கள் சந்தோஷமாக நிற்கிறார் போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் இந்த என்னுடைய அபகரித்துக் கொண்டாரு எனக்கு தர வேண்டியவைகளை சரியாக தரவில்லை என்று அங்கே எனக்கு எடுத்த கடல்களை நிறைவேற்றவில்லை என்று முறையீடுகள் வந்து கொண்டே இருக்கும் இந்த கட்டத்திலே அதிகாரர்களுடைய பிறகு இவருடைய முடிந்து விட்டுதான் மற்றவர்களுடைய அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டு இவரை பயங்கரமான நரகத்திலே எடுத்து தள்ளப்படுவார் என்பதை சொல்லல்லாக அனைவர்த்தம் சொல்லிக் காட்டி இருக்கிறார்கள் எனவே அன்பு கூறிய அல்லாவின் நகரியார்களே இந்த அச்சம் இந்த பயம் இந்த தப்புவா உள்ளத்திலே வர வேண்டும் என்ன அங்கே பட்டோலைகள் அங்கே இருக்கிறார்கள் சக்கர்குடைய நேரத்திலே பட்டோலைகள் வறுத்து காண்பிக்கப்படும் நரகமா சொந்தமா என்பது சக்கர்குடைய கட்டத்திலே காண்பிக்கப்படும் நல்லே கிராமத்திலே இந்த நேரத்திலே மாதா பதீரத்தன் இல்ல அப்தா சிரிசோ பெருசோ ஒன்றுமே குடும்பத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே என்று நாளைய கியாமத்திலே கண்ணீர் வடிப்பார் அழுவார் குரான் அந்தது எனவே இவை பயந்து அஞ்சி உலகத்திலே கொடுக்கப்பட்ட சொற்பகார வாழ்க்கையை நாம் அல்லாஹுடைய பயத்தோடு தகுவாரோடு வாழ வேண்டும் மேலான தகவல்களே எனவே அப்படி வாழ்ந்த விமோசனம் வெற்றி பெற முடியும் ஏன் நோய்கள் ஏன் கட்டல்கள் ஏன் நெருக்கடிகள் ஏன் வியாபாரத்துறை பிரச்சனைகள் ஏன் அந்நிய மக்களையுமே தூக்குகின்றார்கள் ஏன் அந்நிய மக்களையுமே பார்க்கின்றார்கள் துவேசம் என்று சொல்கிறார் நல்ல மக்கள் அல்லா எம்முடையத்தான் உங்களிலே உள்ளவர்களை கெட்டவர்களை நாம் காட்டிவிடுவோம் எம்முடைய அமல்களிலே எம்முடைய தொழிலே எம்முடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கலே எம்முடைய பண்பாடுகளிலே சீர்கட்டு நடக்கும் பொழுது அல்லா எம்மோடு இருக்கக்கூடியவர்களை அல்லா எம்மீது அநியாயம் செய்யக்கூடியவர்களாக மோசம் செய்யக்கூடியவர்கள் மீது சாட்சி விடுவான் என்பதை அங்குக்குரியவர்களே ve அவர்களுக்கு வரக்கூடிய கட்டங்களை கவலைகளை அவன் போக்கி வைக்கிறான் அவன் புல் இணைக்கின் மகாராஜா அனைத்து நெருக்கடிகளை மட்டும் அல்லாஹ் சுமானு கோச்சலா அவரை நீக்கி வைக்கிறான் அது மட்டுமல்ல வந்தீர் அறியாத அவட்டிகள் வியாபாரத்துல சொல்ல பதக்கத்தை செய்கிறான் அறியாத ஏற்படுத்துகிறான் என்பதை சொல்லும் அழைவு சொல்லுமார்கள் தெளிவாக சொல்லி காட்டி இருக்கிறார்கள் எனவே பிரச்சனைகள் வரும் சட்டங்கள் வரும் நெருக்கடிகள் வரும் அந்த நெருக்கடிகளை எப்படி போக்கிக் வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகாக சொல்லித் தருகின்றது அந்த நிலைப்பாடுகளை நாம் செய்வன் சொல்லியிருந்தார் நிச்சயமாக அல்லாபுத்தரா வாழ்க்கையில வெட்டிகளை கைது அல்லாஹூசை தெளிவாக சொல்லிக் கொண்டிருந்தார் முழு கிபியதி முழு கிபியதி அனைத்து ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களும் என்னுடைய கையிலே தான் இருந்து கொண்டு அடிபணிந்து எடுத்து நடப்பார்கள் என்றால் கொள்கையிலே போடுதல் வியாபாரம் பொருட்கள் வாங்கலே போடுதல் குடும்பத்தார்களோடு பெற்றார்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலே மத மக்களோடு மாற்று மதத்து மக்களோடு நல்ல பண்போடு அங்கு நாம் நடந்து கொள்வோம் என்று சொல்லி இருந்தார் நடந்து கொண்டு சொல்லுவோம் என்றார் அவளுக்கு ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் வரக்கூடிய ஆட்சியாளர்களை எம்மீது இணக்கம் காட்டக்கூடிய அன்பு செலுத்தக்கூடிய என்னுடைய உரிமைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாரும் சாட்டி விடுவார் உள்ளங்கள் எல்லாம் அல்லா உடைய கையில இருக்கிறது அவன் எம்மீது இணக்கம் காட்டக்கூடியதாக சாத்தி விடுவான் நல்லதாக சாத்தி விடுவான் நல்லதாக ஆக்கி விடுவான் ஆ நாம் நினைக்கிறோம் ஆட்சியாளர்கள் நல்லவர்கள் என்று ஆனால் மோசமாக இருக்குது விவாதத்தில மோசம் வீடுகள் எல்லாம் மாளிகைகள் குடும்ப உறவுகள் முக்திங்கள் இந்த தன்மையிலே பண்பாடுகள் ஒன்றும் இல்லாமல் வாழ்வுண்டோவா அந்த நேரத்திலே எவ்வளவு நல்ல ஆட்சியாளர்கள் வந்தாலும் அவர்கள் அனைவருடைய உள்ளங்கள் எல்லாம் கையில இருக்கிறது இம்முடைய அமல்கள் மோசத்தின் காரணமாக எம்முடைய அலாம் அலாம் கோயில்கள் இல்லாத காரணத்தினால எம்முடைய அல்லாஹுடைய சிந்தனை இல்லாத காரணத்தினால அல்லாஹ் நல்ல ஆட்சியாளர்களையும் கெட்டவர்களாக மீது இவனுக்கு அநுாயம் செய்யக்கூடியவர்களாக மோசம் செய்யக்கூடியவர்களாக எம்முடைய உரிமைகள் தொலைக்கப்படக்கூடியதாக அல்லாஹுக்கும் சாந்தி விடுவான் என்பதைத்தான் அதீத்தை குதிர்ச்சி சொல்லி காட்டுகின்றது எனவே பராத்தும் எதிராக நீங்க துவா கேட்டு வேண ஆட்சியாளர்களுக்கு எதிராக நீங்க எந்த பிரயோசனும் இல்ல விழா சிறு அன்பு நீங்க அமல்களை சீராக்குங்க பண்பாடுகளை உங்களை சீவார்களை கூட்டுங்க உங்களோட சகஜத்து அமல்கள் குடும்ப அளவுகளை நல்லதாக்கொள்ளுங்கொள்ளுங்கோ அப்படியாக இருந்தால் அற்பிக்கும் முழுக்க உங்களுக்கு யார் ஆட்சியாளராக வந்தாலும் அந்த ஆட்சியாளர்களை நல்லவர்களாக அல்லாஹு காட்டக்கூடிய பெற்று தரக்கூடிய குடும்பங்களை திருத்துவோம் எங்களுடைய ஏற்படுத்துவோம் போன்ற நல்லவர்களை ஏற்படுத்துவோம் நடக்கட்டும் இதை வைத்து அல்லாஹு எம்மீது இறக்கம் காட்டக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை ஒற்றுமையுள்ள நாடாக இந்த நாட்டை அல்லாஹுக்கு பகாடு போட்டதா கட்டி அனைத்தும் அல்லாஹுடைய கையிலே இருக்கிறது அல்லாவுடைய நிர்வாகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது எனவே யாரையும் நாங்கள் கொர சொல்லி எந்த பிரயோசனமும் இல்லை என்பதைத்தான் அல்லாஹுடைய அதிசை பொதிசி எனக்கு தெளிவாக சொல்லிக் காட்டுகின்றது எனவே அன்புக்குரிய மேலான சோழர்களே தப்புவா இருக்கும் என்றால் நினைக்கிறீங்களா தக்குவா உள்ளவர்களா நிறைய கொள்கைல கோயிலுதல் உள்ளீங்க கொடுக்கல் வாங்கல குடும்ப உறவுகள்ல கோயிலுதல் உள்ளவர்கள் ஆகிறீங்க அதை வீட்டு அல்லா உங்களுடன் ஆகிவிடுவார் அல்லாஹுடைய அன்பு குறைக்க வேண்டுமா கொள்கையில அமல்கள்ாரீங்களை படைச்சா அல்லா உங்களுக்கு இதுக்கு தாரா அடஞ்சியும் வெற்றி வேண்டுமா அப்படியாக இருந்தால் பக்குவா உள்ளவர்களாக உள்ளவர்களாக நீங்க வாழுக அன்புக்குரியவர்களே அதே போல நீங்க அச்சம் கவலை பீதி இல்லாம வாழணுமா தப்புகனராக இருக்கும் என்று சொல்லிருந்தால் வியாபாரம் கொடுக்கல்கள் அவர் இருப்ப அந்த அன்புக்குரியவர்களே ஆட்சியாளர்கள் வரக்கூடியவர்கள் அனைவருடைய உள்ளங்களும் அல்லாவுடைய கையில் இருக்கிறது நாங்கள் சரியா இருக்கிறோம் அந்த ஆட்சியாளர்கள் உள்ளத்திலேயும் நலவ போடுவா அன்ப போடுவா எனக்கட்ட போடுவா எங்களுக்கு எந்த கவலையும் பட வேண்டிய ார் பயன்புக்குரியவர்களே நடவுகள் பலக்கத்து கிடைக்கணுமா கூறுகள் ஒற்றுமையாக வாழணுமா முசிபத்துகள் பூமியுடைய கலவுகளை தொடர்ந்து விடுவோம் தளர்ந்து விடுவோம் ஊர்களுக்கு வழக்கத்து வர ஆரம்பிக்கும் கைதுகள் ஏற்படுத்தும் என்று எப்ப என்று சொன்னால் ஒவ்வொரு வளங்களும் அல்லாஹின் பக்கம் திசை திரும்பி அல்லாவுடைய தொடர்புகளை கொள்வார்கள் என்றால் குடும்ப அளவுகளை போடுவார்கள் என்றால் தொழுகையில கவனம் செலுத்துவார்கள் என்றால் பள்ளி வாசல்களுக்கு சாரி சாரியாக இமாண்ட வாசல்களுக்கு போவார்கள் பெண்கள் வீடுகளிலே சொல்வார்கள் கோவான்கள் வீடுகளிலே ஓடப்படும் தாண்டத்துக்கு எழுப்புவார்கள் வீடுகளில் வல்ல வான பூமியுடைய கனவுகளை அல்லா தரந்து விடுவார் அன்புக்குரிய மேலான சோழர்களே சண்ட சூழ்ச்சிக்க பல விதத்திலே பிரச்சனைகளை ஏற்படுத்த பார்ப்பார்கள் குழப்பங்களை ஏற்படுத்த பார்ப்பார்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை எழுத்து வைத்து அந்த வந்து குடும்பங்களே பிரச்சனைகளை ஏற்படுத்தி வைக்க பார்ப்பார்கள் இந்த கட்டத்திலே பொறுமையாக இருந்து வாலிபர்களை பொறுமையாக நடத்தி கொண்டு தபுவ ஒரு வல்லாக கையேற்றியவர்களாக இருப்போம் என்றால் கை செய்யா அந்த சூழ்ச்சிக்காரர்களுடைய எந்த சூழ்ச்சியும் அனைத்து கைதிகளும் பழக்கத்துகளும் கிடைக்க வேண்டுமாயிருந்தால் எங்களை படைத்து எங்களுக்கு சாப்பாட்டை தந்து உணவை தந்து எங்களை பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய படைத்தவன் அம்மா அவனுடைய கட்டளைகளை சரியாக நிறைவேற்றும் அமல்கள் ஏற்படுத்துவார் முசிபத்துகளை தொடைத்து விடுவார் இவருக்கு வீட்டிலேயும் வியாபாரத்திலே கைதுகள் கிடைக்கும் எந்த சூழ்ச்சியலும் எந்த சூழ்ச்சிக்காராலும் எதுவுமே செய்ய முடியாது நாட்டிலேயும் நல்ல ஆட்சியாளர்களை தருவார் யார் வந்தாலும் காட்டி அன்பு காட்டக்கூடிய சேர்க்கக்கூடியது அலை கவிக்க போல்வா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லல்லாஹு அனைவருந்த அடிப்படையில் சகுவாவோடு உரையற்றோடு வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் அது புரிவானாக எம்முடைய பாவங்களை மன்னிக்கொள்வாயாக எம்மை தோன்றிக் கொள்வாயாக நல்லவர்கள் பட்டியலே சேர்த்துக் கொள்வாயாக தொழுக அமல்கள் விவாதத்துகள்ல தேடுதலாக இருக்கு வியாபாரம் கொடுக்கல் வாங்கல்கள்ல குடும்ப உறவுகள்ல தேடுதலாக தப்பாக நடந்து கொள்ள அனுபரிவாயாக நாட்டிலே எம்முடைய உரிமைகளை பெற்ற நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை தந்தல் வாயாக தம்பை என்னுடைய விவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக கபோல் செய்து